ஒகத்தின் அம்பாரி அமர்ந்திருந்தாஹூர்களிடம் என்று அழைத்தார்கள் இறை தூதர் அவர்களே இதோ உள்ளே நின்றார் என்று அழைத்தார்கள் இறை தூதர் அவர்களே இதோ உள்ளேன் என்றார் என்று அழைத்தார்கள் அல்லாஹுவை தவிர வேறு கடவுள் இல்லை எனவும் முகமது அலிஹசல்லம் அவர்கள் அல்லாஹுவின் அடியாராகவும் அவனது திரு உள்ளார் என்றும் தன் உள்ளத்தில் உண்மையாக ஒரு அடியார் கூறினால் அவருக்கு நரகை அல்லாஹ தடை செய்யாமல் இருப்பதில்லை என்று கூறினார்கள் அப்போது அதிபர் இதை மக்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா இதனால் மக்கள் மகிழ்ச்சி அடைவார்களே என்று கேட்டார் அதற்கு நபிசுல்லாஹ் அவர்கள் அவ்வாறு கூறினால் அவர்கள் போடுபோக்காகி அதையும் நம்பிக்கொண்டு நற்சையில் புரியாமல் இருந்து விடுவார்கள் என்று கூறினார்கள் போது தாம் முன்னர் அறிந்ததை கூறாமல் இருப்பதை பயந்தவர்களாக இதை அறிவித்தார்கள் புகாரி ஒன்று இரண்டு எட்டு முஸ்லிம் மூன்று இரண்டு